இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் ஆயுதல் காய்தல் ஓய்தல் இந்த நாள் சிவ எங்க கேட்கிறார் ஐயா தலைவர் பாக்குறாங்க மனசுக்குள்ளேயே வச்சுங்க அதனால ஆயுதல் காய்தல் ஆயுத பதிப்பது பாசம் காய்தல் இந்த பிரபஞ்ச வாழ்க்கைவா இன்னொன்னு என்ன நம்முடையாவிடத்திலே வந்ததாக உரித்தான் எங்க தமிழிந்தான் இருக்குது ஏன் எங்க வட மொழியா இருக்குது என்று இப்படி எல்லாம் ஒருத்தம் ஒருத்தன் போட்டி போட்டுக்கிட்டு வெல்லாமல் எவரையும் பெருத்திவிட வகை தந்த வித்தை என் முத்தி தரும என் அந்த ஆராய்ச்சி முத்திக்கு போவேன் அப்படிமான கேட்டான் எல்லாருக்கும் ஒதுக்கணும் வேண்டேன் கல்வி வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் தூக்கி அஞ்சுருக்காங்கள அந்த பாட்டு அருமையான பாட்டு சாமிராம் கூட பாட்டிருப்பார் இந்த இதுல ருக்நாதன் பாடு போது பாட்டிருப்பார் அருமையான பாடு எனவே இவருல என்ன பண்ணாங்களா அந்த கூடர் பதம்பதி சிறப்பும் தீர்த்தத்து எண்ணரும் சிறப்பும் அந்த கொட்டாமரை நீராதனா என்ன சிறப்பும் இதான் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுங்க அது போல ஆசிரியர் இருக்கிற நமக்கு கூட அதனாலதான் ஓய்வு கொடுக்குறாங்க எதுக்கு ஓய்ஞ்ச நேரத்துல இல்லவா அதுல ஒரு எது ஒரு சிறு தொழில் வச்சு பழக்கலாம்ங்கிறது அதுக்காக அல்ல சுவாமி முருகா முருகா அல்லவா அந்த ஓய்வின் இடத்துல இன்னைக்கு என்னைய பாடம் நடத்தணும் அதுல என்னென்ன கருத்து சொன்னோம் ஓ இந்த கருத்தை கூட சொல்லிருக்கலாமே ஆமையா கொரோனா நோட்டில் அந்த பாட்டை சொல்லப்பட்டிருக்கோம் அதெல்லாம் குறிச்சு வச்சுக்க இந்த ஓய்வு எதுக்குன்னு கேட்டா மீண்டும் தன் கல்வெறிவு விளக்கம் பெறவும் விளக்கம் பெற்ற ஒன்றை மாணாக்கருக்கு பயன்படுத்துவோமி பயன்படுத்துவோம் அதுதான் ஓய்வு அப்படின்னு சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் எனவே பழம் பதி சிறப்பும் தீர்த்தத்து எண்ணரும் சிறப்பும் இப்படி எல்லாம் சிறப்புடைய நம்ம பெருமான் ஆனா சேர்ந்தோர்க்கு எளிவரும் இறைவனும் ஆனா ரொம்ப ஒரு ஆன்மாக்களுக்காக எவ்வளவு எளிவந்து இருக்கான் இறங்கி வந்து வேலை இறங்கி வந்து பண்டிக் குட்டிக்கு மொளகு சார் விறகு விற்கிறானே விறகு விற்கிறானே தாயும் ஆனானே தாயும் ஆனானே ஒரு அம்மா தான் குழந்தைக்கு பிரசவத்துக்கு போக முடியலன்னு வருத்தப்படும் போது இந்த அம்மா இங்கே நிற்கும் போது இவர் போய் பிரசவம் பார்த்து அந்த குழந்தைய பேசாரு அடாரா இப்படி எடிவந்த கருணையும் வண்ணமும் எடுத்து கூற இதெல்லாம் பேசிட்டுறாங்க அவங்க இந்த நார மேலிருந்து கேட்டுதான் கேட்டு அங்கு வடியும் நாரை என்ன செய்ய மடம்படும் அறிவு நீங்கி வல்வீனை பாகம் வீசி இடம்படும் அறிவு கூர்ந்து சிவபரம் சோதி பாதத்து அன்பு வா என்று ஈர்ப்பியலை எழுந்து நாரை நடம்படும் ஆடக்கூறல் தனிநகர் அடைந்து மாதோ அந்த முனிவர்கள் மேலே அந்த அந்த அந்த எல்லையில் இருந்த நாரை உடனே ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்குதான் வா இந்த அழைக்க வாராதிருக்க வளர்க்குண்டு திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்துமன் வாவன்களைத்தால் வாராதிருக்க வழக்கு வருகையின் அருள்குடியாயி ஆகவே இப்படி எல்லாம் போயிட்டான் என்ன சொன்னாங்க கொட்டாமரையில் படிந்தாரலாம் பெருமானை வணங்கினாரலாம் பெருமானது அருளைப் பெற்றாரலாம் என்று தெளிவிப்பட்ட உடனே ஆஹா நாமும் போய் புறந்தூய்மி நீராணமையும் திருவள்ளுவர் புற தூய்மைங்கிறது தண்ணீர் குடிக்காதான் போக முடியும் ஒரு கிளர்ச்சி போய் நின்று வாங்கிய திரைச்சூழ் பொற்றாமரை படிந்து போய் பொற்றாமறையில குளிச்சுதான் இமயா தாங்கிய விமான தலைவனை தாழ்ந்து நீர உள்ள பறந்து போய் குக்கநாத இருக்க இரங்குவிவார் ஓங்குவிக்கும் உள்மகிழும் கோன்கடல்கள் வெள்ள என்று போய் வணங்கியதான் தேங்கிய அருட்கண் திரு முன்வைகி ஓங்கிய கருணை மேனி உள்ளுர தியானம் செய்து அப்பா அருமன அவர்கள் எப்படி வழிபாடு செய்யணும்னு எழுதியிருக்காரோ அது போல பண்ணியிருக்கா பலம் வரணும் உள்ள போகணும் மூர்த்தத்தை பார்க்கணும் பார்த்து அப்படியே நின்று இருங்கன்னு பிறகு தன்னுள்ளி இருக்குமாறு பாவனை பண்ணி அங்க தியானம் பண்ணணும் பண்ணியா பாலபாரம் ஆறுமூணாவது ஒரு மனுஷன் எழுதினார் பித்துக்குலி அவர் இல்லைங்களா அதான் அந்த காலத்துல திருவள்ளூர்லாம் எழுதினாங்க படிச்சேன் சிதியன் எழுதினாரு அப்படி ஒரு ஆறுமனாவர் இதுல இருந்து வந்து சிதம்பரத்தை மையமா கொண்டு இப்படி எல்லாம் எழுதிருக்கார் படிக்கிறோமா கோயிலுக்கு போனா என்னென்ன மாதிரி இருக்கணும் எப்படி இருக்கணும் முதலாம் பால பாடம் இரண்டாவது மூணாவது படிக்கிறான் இங்க தான் ஜன்னி பிறந்த படிச்சி புறக்கல வாஜியாரி பாடம் ஜன்னி புறக்கல நல்லா இருக்கா இங்கதான் இங்கே நாட்டுல தமிழ்மண்ண பிறந்தவனா கன்னி பிறந்த செத்து போடுவான் முருகா முருகா அதனால தியானம் செய்து கோயிலுக்கு போனா கடைசியில் இருந்து நாம் அந்த ஒரு ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷம் பெருமானை எண்ணணும் இந்நிலை நியமம் மூவைந்து எல்லை ஞான் பதினஞ்சு நாள் அப்படி செஞ்சுதான் எந்த பின்னால் அந்நிலை ஓடுகு நாரை ஆடகம் அருமையா முனிவர் இவ்வளவு மேல்நிலைக்கு வந்து இருக்குது வந்து எல்லாம் தியானம்லாம் பதினைஞ்சு நாள் போயிருக்கு அந்த பதினஞ்சா நாள் பதினாறு நாள் வரும்போது மீண்டு அந்த குளத்துல அப்படி வரும்போது மீன்கள் எல்லாம் துள்ளிருக்கு இதுக்கும் பசி ஏற்பட்டு இருக்கு அதனாலதான் எ மேல்லைக்கு வந்தாலும் கூட இந்த ஞானம் இந்த கீழே இறக்கும் அப்பதான் இறங்கிட்ட அட்டமாசித்தியில் ஆமா ஆமா நல்ல யோக நிலைக்கு வந்து எல்லாம் அருமையா இருந்து பெருமானியை கண்டுபிள்வார்கள் அந்த பக்கம் வந்த உடனே திண்ணீர் கொடுத்தா உடனே நீங்க எல்லாம் கொடுத்தேன் சாமி நீங்க எங்கூருக்கு வந்துருங்க வீடு கத்து தரேன் வச்சு வேலைக்காய் வச்சு என்ன உதவும் நம்முடைய ஆற்றலால் இவனுக்கு அது நீங்குதுன்னு நினைக்கக்கூடாது பெருமான் திருவருளால் நீங்குகிறது நினைக்கணும் அதுதான் நம்ம நாலு பெருமக்கள் காட்டிய வழி முதலே உண்ட பாலனை எழுப்பினார்கள் எல்லா தினமணி கூப்பிட்டு நாளை டீக்கடல என்னை பத்தி போடுங்க ஆள் இல்லை பெருமான் இவை அட்டித்தர பணியே குண்டையூரில் இருந்த நெல்லு திருவாரூருக்கு வந்ததுன்னு சொன்ன தன்னுடைய ஆற்றல் ஆர்வத்தது அட்டித்தரப்பணியே இதெல்லாம் திருவாரூர் பெரும்படியா அருள் செய்யணும் எனவே தன் செயல் என்று பிள்ளை தர சொல்லு காலனையே முதலி உண்ட பாலினை எழுப்பினான் என்று போயிட்டு போடு போட்டுக்கலாடா பிள்ளை தர சொல்லு காலனையே பெருமான அது வந்தது என்னடா என்று போனாலதான் அவங்க எல்லாம் வந்தது நினைச்சிருந்தாங்க அதனால ஞானம் முதிர் முதல் தன்னுத பணம் கேட்கிறார் ஜாகத்துக்கு தான் கேட்கிறார் கேட்டவுடனே அப்படியாப்பா உடனே இங்க நான் பெருமான பாடி உங்களை எவ்வளவு வேணும் ஆயிரம் வேணுமா ரெண்டாயிரம் வேணுமா அப்படின்னு கேட்கல இது ஓயுமாடு தண்ணி முற்படுத்திக்கிறியோ சுண்ணாம்பு கால வாயில அத்தனை நாள் இருந்து ஏழு நாள் எங்களால ஒரு நாள் கூட ககிதத்தில் இருக்க முடியல காற்றாடி போய்சது நீ ஒண்ணாப்பா ஈசன் எந்த இையடி நீ மாலை மதியமும்ன்றலும் விங்கில வேனிலும் ஈசன் எந்த இணையடி நீழல் அப்படி செய்தது அரியனுக்கு என்ன இருக்குது உணர்வு இல்லாமையினால்தான் பல பேர் நம்ம நாட்டுல கொஞ்சம் இந்த யோகம் கைவரப்பட்ட உடனே கீழே இறங்கினது அதனாலதான் நம்முடைய சிவபோசாரத்துல ஒரு பாட்டு அத கூட நம்ம வெறும் பாடி இருப்பார் சாமிநாதன் அழுந்தாதே பாசத்து ஏ ஒரு நிலைக்கு வந்த பிறகு என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பழசு வாட வாட வரும் அதுதான் நம்ம சுனியானபத்துல என்ன சொல்வது பெருங்காயம் இருந்த பாண்ட இந்த பெருங்காயத்தை ஒரு பாத்தீங்கன்னு தேய்ச்சி சீச்சி கழுவி நல்ல வெயிலு கொஞ்சம் அந்த காலத்து பெருங்காயம் இப்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது உடனே போட்டதில்லையா பெருங்காயம் இருந்த பாண்ட மாதிரி இந்த பாசத்தோடு இந்த ஆன்மா இருந்துட்டுதான் இவ்வளவு தகுதி வந்த பிறகு கூட மீண்டும் அப்படியே நினைக்கும் அதான்னு சொன்னா அழுந்தாதே பாகத்து அணுதினமும் ஐயோ விழுந்தால் எழுந்திருக்க வேண்டும் இவ்வளவு தூரம் உயர்வா வந்துட்டு கீழே விழுந்தீன்னா வீண்டு எந்திரிக்க முடியாதுப்பா எந்திரிக்க முடியாதுரா போவாதப்பா போவாதா என்றெல்லாம் அறிவுறுத்தினார்கள் அதனால் இந்த நாரை என்ன பண்ணுது இங்க வருது கருத்துக்களை எல்லாம் காட்டுனுங்கிறதுக்காகத்தான் இந்த நாரை வாயிலாக சொல்லுகிறார் இங்க வந்துதான் இவ்வளவு தூரம் இருந்து அந்த பக்குவம் பெற்று தியானம் பெற்ற அந்த அந்த நாரைக்கு என்ன வந்தது இங்கே ஆமா உம் அந்த மீண்டும் அந்த அந்த பதினைஞ்சு நாள் கழிச்ச பிறகு ஒரு நாள் அந்த வழக்கம் போல அந்த பொய் பொய்யல வந்து குளிக்க பசியால் அந்த நேரத்துல என்னன்னா மின் நிலை வேல் போல் துள்ளும் மீன் கவர்ந்து உண்கும் நல்ல மீன்கள் போய் மடையில் வாழைப்பாய் ஏன் இது என்ன பண்ணதுன்னு அது போலதான் அறுபத்தோரு வயசுல எண்பத்தோரு வயசுல திருப்பலூர்ல நம்ம ஐயாவுக்கு முன்னால நாமக்கருத்துக்கு முன்னால நாலஞ்சு பெண்கள் மயிலாய் ஆடுவேன் புயிலோய் பூ வேணுது திறந்து திறந்து பார்த்துட்டு பார்த்துட்டு அத பார்த்தீங்களே ஏமா எனக்கு பேட்டிகளா இருக்கிறீங்க திருவாரூர் பெம்மானு காளான வீட்டுக்கு போய் உங்க வேலையை பாருங்கம்மா என்னமா பண்ண போறீங்க என்று சொல்லி அதுபோல இந்த மீன்கள் அப்பதான் துள்ளிச்சாங்க இதுக்கோ பசி என்ன வரும் துல்லாத மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும் என்னது பொண்ண பிடிச்சு வயல போடலாமான்னு ஆனால் அங்கதான் உரன் தோட்டியால் திருக்குறள் யாருந்தது ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வயிற்று கோவிட்டு இதுக்கெல்லாம் என்ன ஒரு எழுதுகிறாங்களோ வரன் இன்னும் அமெரிக்காவில் போய் பறக்கலாம் அமெரிக்காவில் போய் பறக்க முடியாத தோட்டியினாலே அந்த பொறிகளை காக்கணும் அப்ப இதுக்கு மனசு அந்த பசியும் இருந்தது மீனும் வருது சாப்பிடலாம் எண்ணமும் வந்தது ஆனால் உரன் என்னும் தோட்டியால் சாப்பிடலாமா மீன் சாப்பிடலாமா அது இங்க இருக்கிற மீன் அதனால் சிறிது உளம் துள்ளி சிறிது உளத்து உள்ளி நாதன் திரு அருள் வளர்த்தால் பின்னர் அறிவு வந்து அறப்பெரும் தீர்த்தத்துள்ளே எரிய எழுந்தது இந்த புற்றாமரியில் போய் இந்த புத்தி வந்தது என்று கருதி அந்த உரன் தோற்றியால் ஓரை இன்னும் காத்தலாம் திருக்குறள் படித்தனால அதனால எனக்கு இப்போது பிறவி என்று ஒழிவது என்ன பேரஞர் அடைந்து பின்னும் சுந்தர செம்மல்வாத துணிமலை ரன் தோய்ந்து சிந்தை வைத்து இருக்கும் இல்லை அதனால பெரிய ஞானிகள் கூட இந்த மாதிரி தவறி போறது இந்த மாதிரி காரணம் சொல்லுதான் அதனாலதான் அந்த அந்த அந்த நேரத்தில் ரொம்ப நிறைவே நிதானமா இருக்கும் நிதானமா இருக்கும் அப்படி நிதானமா இந்த நாளை இருந்து அப்படியே தியானம் பண்ணும் போது பெருமான் தோன்றினா பெருமான் தோன்ற மன நினை வடிவாய் தோன்றி அவன் அந்த அந்த நாரை உள்ளத்திலும் போய் பெருமான் நீத்திருந்தானான் என்ன போயிட்டு என்னப்பா அவனுக்கு வேணும் செய்ய மடநாரையும் சென்று தாழ்ந்து அறுத்து இந்த பாழா போன திறவியை நீக்கணும் பெருமான் சிறப்பெண்ணும் பேதனை நீங்க சிறப்ப்கென்னும் செம்பொருள் தந்தது மெய்யர் சிவலோகத்தில் மேவி நான் உய்ய வேண்டும் போய் பெருமானி பெருமானி நான் மட்டுமல்ல என் போன்ற இனங்கள் நாரைகள் வந்து இந்த மாதிரி மீனிலவாக இந்த பொற்றாமரையில மீன் இருந்தால்தான் ஞாபகம் வரும் இனிமேல் இந்த பொற்றாமறையில மீனே இருக்கக்கூடாது நன்று சால் வரம் நல்கன வெள்ளி மாமன்றுடானும் வரம் போயினான் சென்று நாறை சிவலோகம் சேர்ந்ததால் அவ்வளவுதான் உடனே சிவலோகம் சென்றதான் சென்று பியங்குள் பூமலை வெள்ளத்துள் ஆழ்ந்து போய் வயங்கோல் நந்தி கணத்துள் வைந்தது நந்தி கணம் நந்தி கணங்கள்ல ஒன்றாயிற்று ஆமா இங்க இருந்தது பறவையாக இந்த உடம்பு போனோம்னா உயிர் தானே ஆன்மாதானே அங்க போயிருதுதான் அன்று தொற்று இந்த அளவும் பொற்றாமரை என்று சென்று உகைத்து தெரிகின்ற மீனலால் ஒன்று மர்த்தன நீர்வாழ் உயிர்களும் பொற்றாமறி இல்லை மீனே இருக்காமல் இருக்கும் என்று சொல்லி முடிக்கிறார் அதுவா அவர் காலையில் வரைக்கும் அப்படி இருந்துதான் தன்கிழை அன்றி வேற்று பறவைகள் தாமும் தன் போல் நன்கதி அடைய வேண்டே ஒளியின் நாரை செய்த அன்பின் ஈசன் அருள் நிறுவியப்போ அன்பருக்கு இன்புருவான ஈசன் அன்பருக்களி தேவைய அதனால தான் மட்டுமில்லாமல் ஏனைய கூட இங்கே சாப்பிடக்கூடாதுன்னு வேண்டிட்டுது அந்த நாரையினுடைய தான் தட்ட அந்த அருமையான அமைப்பது மர குறும்பு களைகட்டு மண்ணின் மேல் அறப்பெரும் பயிராக்கியதன் பயன் திறக்கமீதி இருந்தான் சுனபாண்டி என்கிற காலத்தில் நடந்தது அவனும் கொஞ்ச கால இடையிலே நல்ல பண்பும் நல்ல பக்தியும் இருந்ததுனாலே சிவலோகம் சென்று சேர்ந்தான் என்று நாளைக்கு முத்தி கொடுத்த படலம் தெய்வ பெறுகிறது இப்படியெல்லாம் ஆயத்தோடு என்று எப்படியோ குருமூர்த்திகள் குருமூர்த்திகளுக்கு நடத்தி வைக்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் அவர்கள் உறுதுணையா இருக்கிற திருக்கோவில் செல்வர்கள் பந்து கேட்குகின்ற பெரியவர்கள் நம்முடைய ஐயா அவர்கள் இது மாதிரி வந்து ஒளிபரப்பு இருக்கின்றவர்கள் நம்முடைய கலைமணி கொண்ட எல்லோ அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொண்டாங்க